அது விஷயமாக நரகிலும் எழுகிறாள் அதை அவள் அடைத்து வைத்திருந்த போது அவள் உணவு அளிக்கவும் இல்லை அதை நீர் அருந்து செய்யவும் இல்லை மேலும் அது பூமியில் புடுப்பூச்சிகளை உண்பதற்கும் அவள் அதை வெளியே அவிழ்த்து விடவும் இல்லை என்று நபி சொல்லு அலை அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று நான்கு எட்டு இரண்டு முஸ்லிம் இரண்டு இரண்டு நான்கு இரண்டு